நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழ்ந்தது இங்கிருந்து நீங்கள் சேவை செய்ய வேண்டும் அதுவே என்னுடைய விருப்பம் என்று திருநீலனக்க நாயனாரை சீயத்த தங்கி சேவை செய்ய அவர் பண்ணித்தார் பல்வேறு நாட்களில் முன்பை விட பல்வேறு சேவைகளையும் மேற்கொண்ட திருநீலக்க நாயனார் சம்பந்த பெருமான் எங்கெல்லாம் அருகில் பாடுகிற்காக கோவிற்கு இழந்தவர்களோ அந்த இடங்களிலெல்லாம் சென்று அவருடைய திருவடிகளை வணங்கி சாத்தமங்கை திரும்புவது வழக்கமாக கொண்டிருந்தார் இதுபோல ஒவ்வொரு நாளும் வந்த அவர் திருஞான சம்பந்தருடைய திருமணம் சேவிக்கும் பொருட்டு பெருமண என்ற ஒரு கிராமத்தை அடைந்தார் வயதிலேயே அவர்கள் தந்தை ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியை திருமணம் செய்வதற்காக பெருமண என்ற ஒரு மிகப்பெரிய வேள்வியை ஏற்படுத்தி திருமணத்தை செய்ய ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த அற்புதமான தருணத்திற்கு நான் நிச்சயமாக சென்று அவருக்கு மிகவும் அருமையான ஒரு வேள்வியை நடத்தி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர் குழம்பினார் திருநீலனக்க நாயனுடைய பக்தியையும் சிவனடியார்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அவர் கொண்ட பணிவிடைகளையும் மிகவும் சந்தோஷம் அடைய செய்தது அதன் அடிப்படையிலே சிவலிங்கத்தின் மீது ஒரு சிலந்தி வீழ்ந்து கண்ட அம்மையார் குழந்தையின் மீது விளக்கண்ட தாய் போல் நடுங்கிய அன்புடன் வாயால் ஊதியதை அகற்ற சிவமூர்த்தி தானே என்று எண்ணினார் இல்லை நஞ்சு கொடியதாயினும் ஆழகால நஞ்சுண்ட இறைவரே அந்த நஞ்சு என்ன செய்யும் என்றும் கருதினாரில்லை ஆனால் அவர் முன்பு அவரை என்ன செய்ய இறைவனுடைய அம்மையாரின் அன்பு திறத்தை நீலனக்கருக்கு விளக்க வேண்டிய செய்கையை அவன் அறிவிப்பான் போலும் என்று நிச்சயமாக நாம் நம்பலாம் அவர் கனவில் தோன்றி அம்மையார் விடவேகத்தினால் கொப்பளம் எழுந்ததாக திருமேணி காட்டிய கருணை திறத்தினால் அம்மையாரனுடைய பெருமை அற்புதமாக நணி விளங்குகின்றது இந்த நேரத்திலே ஒரு திருஞான சம்பந்த பெருமானுடைய வரவும் அவர் சென்று சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வும் இவர்களுக்கு நடந்தது வாழ்வின் பெரும் கருதி எல்லா கோவில்களுக்கும் திருங்காமண்பர் செல்லும் போதெல்லாம் இவரும் சென்று வணங்கிக்கு வந்து கொண்டிருந்தார் என்பதை அறியும் பொழுது சம்பந்தர் மேல் அவருக்கு இருக்கும் ஈடுபாடையும் நாம் அளவறியலாம் இவ்வாறு பல காலம் வந்த மறையவர் பிரானார் திருஞான சம்பந்தருடைய திருமணத்தை சேவிக்கும் பொருட்டு பெருமண நல்லூர் என்ற கிராமத்தை அடைந்தார் அவர்கள் ஏற்படுத்தியிருந்த திருமண வேள்வி சடங்கை மிகவும் அற்புதமாக இவரும் இருந்து உடன் பகிர்ந்து எல்லாம் வல்ல சிவபெருமானினுடைய திருப்பாதங்களையே நினைத்து அவருக்கான சிவ ஜோதியிலே தீயினர் கலர் அன்புலம் தீயினீர் கலர்ந்து அவர்கள் இன்புற்றார்கள் அன்றிலிருந்து சிவபெருமானனுடைய அற்புதமான திருவடிய நிழலில் அவரும் அவரது துணைவியாருக்கும் முக்சி கிடைத்து மிக வரும் அற்புதமான வாழ்வை வாழ்ந்தார்கள் ஆகவே மெய்யன்பர்களே இந்த நிலையில் இன்றைய நான் இதை நிறைவு செய்கின்றேன் அடுத்த முறை அடுத்த நாயனார் புராணத்தினுடைய சிந்தித்தலில் நாம் எல்லோரும் முனை என்று சொல்லி நற்றினை வானொலிக்கும் நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் மீண்டும் ஒரு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்